வணக்கம் மார்ச் 21 ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது இவு குவியலுக்காக கதரப்பு கிருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கியின் விளையாட்டு பிரிவின் கீழ் உதவி மேலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் கிரிக்கெட் வீரர் உமேஷ் யாதவ் என்பவர் ஆவார் இரண்டு இந்திய வெளியுறவுத்துறை இந்திய வெளியுறவுத்துறையில் புதிய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ரவீஷ்குமார் என்பவர் ஆவார் மூன்று கிசிகிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பெற்ற பதக்கங்கள் மூன்று வெண்கலப் பதக்கங்கள் நான்கு இந்தியாவில் தெலுங்கானா மாநிலத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அம்மாநிலத்தில் பணிபுரியும் அனைத்து பெண்களுக்கும் விடுமுறை அறிவித்து உத்தரவிட்டுள்ளது ஐந்து முன்னாள் இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய் காலத்தில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மத்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் துறையின் சார்பாக சின்ன வெங்காயம் பதப்படுத்துதல் மையம் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது இரண்டு பத்தாவது இந்திய ஐரோப்பிய யூனியன் பயங்கரவாத எதிர்ப்பு பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது மூன்று இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு அதன் முகவுரையே என்று கூறியவர் யார் நான்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் ஐந்து சென்னை ஸ்மார்ட் சிட்டி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி